ஏர்களுக்கு வணக்கம் தினமும் துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு அலுமிழும் சிறுநீர் எரிச்சலை போக்கக்கூடிய ஏலிய மருந்து என்னன்னு பார்ப்போம் வாங்க இப்ப வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு அதனால நமக்கு வியர்வை அதிகமா வெளியேறிடும் தண்ணீரும் அதிகம் தேவைப்படும் அதனால நமக்கு சிறுநீர் எரிச்சல் ஏற்படும் சொட்டு சொட்டா சிறுநீர் கழிப்பது சிலருக்கு வந்து சிறுநீர் கட்டு கூட ஏற்படும் சிறுநீர் வந்து வெளியேறாமல் தடைப்பட்டுவிடும் அதை பூக்கறத்துக்கு வெள்ள இருக்கு பூவோட இதழ்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கற்பூரத்தை வச்சு அதோட கசக்கி வெத்தலைக்குள்ளே வச்சு இதை சாப்பிட கொடுத்தோன்னா இந்த சிறுநீர் எரிச்சல் நீங்கி விடும் இந்த சுட்டு சுட்டாக சிறுநீர் கழிப்பது சிறுநீர் கட்டு இதெல்லாமே நீங்கி விடும் என்னென்னே உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்